தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று சோர்வை விரட்டுவிர் சுறுசுறுப்பாக செயல்படுவீர் என்ற தலைப்பில் உங்களோடு இன்று பரையாற்றுகிறேன் வாழ்க்கையின் வெற்றி தோல்வி போன்றவை நம் எண்ணங்களின் அடிப்படையில் அமைகிறது வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த லட்சியம் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட வேண்டும் லட்சத்தை வலிமை ஊட்டுவதற்காக எண்ணங்களை ஒரு சாதமாக பயன்படுத்த வேண்டும் நமக்கு சோர்வு என்பது ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சோர்வு ஏற்படுமானால் நம்மால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நமது எண்ணங்கள் உடனடியாக ஈடேறி விடுவதில்லை ஒரு செயல் முடிவதற்கு ஒரு மாதமாகலாம் இரண்டு மாதங்களாகலாம் ஏன் ஒரு வருடம் கூட ஆகலாம் காலதாமதமாகிறது என்பதற்காக அந்த செயலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது அந்த செயலை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதே ஒரு குறிக்கோளாக கொள்ள வேண்டும் உள்ளத்தில் சலிப்புத்தன்மை குடிக்கொள்ளும் போது எண்ணங்களின் ஆற்றல் காரணமற்று வீணாகி பலவீனமடைகிறது முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் விடாமுயற்சி கடுமையான உழைப்பு போன்றவை இருந்தால் நாம் நம்முடைய செயலில் கண்டிப்பாக வெற்றியை பெற முடியும் எண்ணங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படி இருக்குமா ஆனால் நாம் எந்த செயலில் வெற்றி பெற முடியும் அந்த காரியத்தை நம்மால் சாதிக்க முடியுமா அல்லது அந்த செயல் நம்மால் செய்வது மிகவும் கஷ்டம் ஆயிற்று என்று எப்போதும் நினைக்கக்கூடாது எந்த சாதனையாக இருந்தாலும் முயற்சி செய்து விடுவோமே என்ற எண்ணம் நம்மிடம் வர வேண்டும் அச்சம் உணர்வு மற்றும் கோழை உணர்வு நம்மிடம் எப்போதும் வராமல் பார்த்து வேண்டும் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த பிரச்சனையாலும் நம்மால் சமாளிக்க முடியாது என்று எண்ணி ஒதுங்கிவிடக்கூடாது வாழ்க்கையில் முன்னோதற்கு கடுமையாக உழைப்பது ஒன்றே வழி அதை விட்டுவிட்டு நம்மிடம் பணம் இல்லை பலம் இல்லை என்று வருந்திக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் விளையப் போவதில்லை நமது லட்சியம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் உறுதியாக உள்ளதோ அந்த அளவுக்கு அதில் வெற்றியும் விட்டும் வெறுமனே ஆசைப்படுவது சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் ஆசைப்படுவது யாருக்கு எளிய செயல்தான் அந்த ஆசை நமது லட்சியமாக மாற வேண்டும் எண்ணங்களை ஆக்கப்பூர்வமாக அசாரண சாதனை முயற்சி மேற்கொண்டேமானால் நிச்சயம் வெற்றியை தேடி நம்மால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் கண்டிப்பாக அந்த செயலில் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை மனதில் தேக்கி புற உலகத்தை முழுமையாக நம்பி என்னால் இயலாத காரியமே இல்லை என்று எண்ணுவோம் எனில் சிறு சிறு தோல்விகள் நிகழ்ந்தாலும் கடைசில் வெற்றி பெற்று தீர்வோம் ஆகவே மனதில் சோர்வு என்ற ஒன்று வராமல் பார்த்து வேண்டும் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செயல்பட வேண்டும் மற்றவர்கள் குறை கூறுகிறார்கள் இடித்துரைக்கிறார்கள் என்பதற்காக அதே எண்ணி வருத்திக் கொண்டிருக்காமல் அவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வதில் நியாயம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்லுவதில் நியாயம் இருந்தால் அதன்படி நடந்தல் வேண்டும் அவர்கள் நம்மை குறை கூறி விட்டார்களே என்று எண்ணி சோர்ந்து போய் விடக்கூடாது முடங்கி விடுவேமானால் அந்த இடத்திலே முடங்கிவிட முடியாது தான் முயற்சி தற்காலிகமாக தோல்விகள் நிகழ்ந்தாலும் அந்த தோல்வியை பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கையில் மேல் முன்னேறுவது எப்படி என்பதை மட்டுமே யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போன்றது வெற்றியும் தோல்வியும் சமமாக எண்ண வேண்டும் மன்னர்களாக திறந்தவர்கள் ஆகட்டும் அறிவியல் துறையில் சா சாதித்த விஞ்ஞானிகள் ஆகட்டும் எல்லோருமே ஒரு செயலை தொடங்கிய உடனே வெற்றி பெற்றுவிடவில்லை பல்வேறு பின்னடைகள் தடங்கல்கள் என்று சந்தித்த பின்னரே தான் எண்ணிய செயல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே தோல்வி என்ற ஒன்று நிகழாமல் இருக்க வேண்டும் எனில் சோர்வை விரட்டி விரட்டிக்க வேண்டும் செயல்பட வேண்டும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் சோர்வை தூக்கி எறிய வேண்டும் நன்றி வணக்கம்